வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனம் நல்லவராய் இருப்பது நல்லதுதான் இருப்பது ஆபத்தானது ஆம் நல்லவராய் இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராக இருப்பது ஆபத்தானது என்கிறார் பெர்னாட்சா நன்றி வணக்கம்